ஒன்பது உங்களில் ஒருவர் சபைக்கு வருவாரான போது சலாம் கூறுவது எனும் பிந்தியதை விட வந்த போது கூறுவது எனும் முந்தியது ஒன்றும் அதிக முக்கியத்துவம் பெற்றதில்லை சலாம் கூறும் விஷயத்தில் இரண்டுமே சமமானதுதான் என்று கூறினார்கள் அபுதாவு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் எட்டு திருமிதி இரண்டு ஏழு பூஜ்யம் ஆறு இது ஹசன் என திருமிதியுமாம் கூறுகிறார்கள்